வழங்கும்ட்ஸ்அப் வழியாக ஒரு பட்டி மண்டபம் நேற்றைய நிகழ்ச்சியின் தொடர்ச்சி இன்று உலக தமிழர்களுக்காக ஒளி உலா வருகிறது எதிர்காலத்துல சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு ஏயா உட்கார்ந்து அழுதுகிட்டே இருக்கிறிய அப்படின்னு கேக்குறாரு அம்மா ஒரு நாள் நம்ம நண்பர் வீட்டுக்கு போயிருந்த பார்த்தா எல்லோரும் ஒரே துக்கமாக உட்காந்துருந்தாங்க நண்பர்கிட்ட கேட்டேன் என்ன ஐயா வீட்டில் ஒரு மாதிரி இருக்கிறீங்களா என்ன பிரச்சனை அப்படின்னு அவங்க வீட்டில் என்ன ஒரு பிரச்சனைன்னா அந்த வீட்டுக்கு முன்னாடி ஒரு ஷெட்டு போடுறதுக்காக கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சுருக்கிறாங்க ஒரு பத்தாயிரரூவா கையில் இருக்குது அதை வச்சு அந்த ஷெட்டை போட்டலான்னு அவர் பிளான் பண்ணிக்கிட்டுருக்கிறாரு திடீர்னு பார்த்தா அவங்க பொண்ணு படிக்கிற ஸ்கூலில் டூர் கூட்டிகிட்டு போகிறாங்களாம் அதுக்கு ஒரு பத்தாயிரரூபா பணம் கட்ட சொல்லியிருக்கிறாங்க அந்த நண்பருடைய மனைவி சொல்கிறாங்க நீங்கள் பணத்தை வந்து பொண்ணுக்கு கட்டுங்காது டூர் போயிட்டு வரட்டும் நம்ம இன்னும் ரெண்டு மாதம் கழித்து பணத்தை சேர்த்துக்கிட்டு அப்புறம் இந்த செட்டை போட்டுக்குவோம் இது ஒன்றும் அவசரம் இல்லை அப்படின்னு சொல்லி அந்தமாக சொல்கிறாங்க அவருக்கு அந்த பணத்தை கொடுக்க மனசே இல்லை அட என்னம்மா டூர் போகுது அது எப்போ வேணாலும் போய்க்கலாம் இதை முதல்ல நம்ம வீட்டு வேலையை முடிச்சு போடுவோம் அப்படின்னு இவர் சொல்லிக்கிட்டுருக்கிறாரு இது பார்த்தா வீட்டில் ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டே இருந்துச்சு சரி நான் போதே எனக்கிட்ட இந்த பிரச்சனையை சொன்னாங்க என்னையை கேட்டாங்க இது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நமக்கும் இப்படித்தான் டக்குன்னு ஒன்றும் முடிவும் சொல்ல முடியலை ஏன்னா வீட்டு வேலையும் முக்கியம் இப்போ அவன் பொண்ணு ஆசையாக நண்பர்கள் கூட அது டூர் போயிட்டு வந்துச்சுன்னா அதுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் இதில் ஏதோ நம்மன்னு சொல்லுவேன் யானும் இப்படி யோசிச்சுக்கிட்டிருந்தேன் அப்போ அந்த அம்மா ஒரு பாயிண்ட்டு சொன்னாங்க பாருங்கள் உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு சொன்னது அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னு கேட்டீங்கன்னா நம்ம பொண்ணு இந்த எட்டாவது படிக்குது இனிமே அது வாழ்க்கையில் எட்டாவது படிக்க போகிறதே கிடையாதுங்க இந்த வருஷத்தோட அந்த எயித்து முடிஞ்சு போகுது இந்த தடவை டூர் போயிட்டு இந்த நண்பர்கள் கூட அது போயிட்டு வர்றது அது வாழ்க்கையில் அதுக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்கும் அது பிற்காலத்தில் கூட நம்ம சொல்லி காட்டோம் எங்கள் அப்பா வந்து வீட்டுக்கு செலவு பண்ண வச்சிருந்த பணத்தை கொடுத்து என்னுடைய சந்தோஷத்துக்காக என்னை சுற்றுலா அனுப்பி வச்சாரு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு அது அது வந்து அதுதான் பாசம் உறவு அப்படிங்கிறது அதுதான் அதை விட்டுட்டு வீட்டை கட்டுறேன்னு சொல்லி அந்த செட்டை போட்டு அந்த உயிர் ஒரு செட்ட போகிறதுக்கு ஒரு உயிர்ள்ள ஒரு குழந்தைய வந்து சந்தோஷப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா பேசின விஷயத்த கேத்தும் கேட்டவுடன் எனக்கு அப்படியே ஆடிப்போச்சு பாருங்கள் பெண்கள் எப்படியெல்லாம் யோசிக்கிறாங்க இல்லா அவங்களுக்கு தான் தெரியும் அந்த உணர்வு அப்படிங்கிறது பெண்கள்கிட்ட இருக்குது ஆண்கள்கிட்ட இருக்குது இல்லையான்னு சொல்லலை இருந்தாலும் அந்த சமயத்தில் யோசிக்கக்கூடிய அவர்களுடைய அந்த யோசனை பாருங்கள் எப்படி இருக்கணும் ஆக அந்த குழந்தையினுடைய இப்போதைய சந்தோஷம் அப்படின்னாலும் அதுதான் முக்கியம் அதை விட்டுட்டு நான் வந்து பின்னாடி நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இதை செய்கிறேன் அதை செய்கிறேன்னு இப்போ ஏன் கடந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு சொல்லி ரொம்ப அருமையாக கருத்துக்களை எல்லாம் முன் வச்சாக்காக ஹேமாமா அது மட்டுமா சொன்னாங்க ஆண்களுக்கு மாரடைப்பு வர்றதுக்கு காரணமே இந்த மாதிரி வெளியில் எதையுமே சொல்லாமல் உள்ளே போட்டு போட்டு மூடி வச்சுக்கிட்டு இருக்கிறதுனாலதே அதனால் நல்ல வாயைத் தொடர்ந்து விஷயங்களை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அதையும் சொன்னதோட ஒரு பெண் வந்து உடல்நலமில்லாமல் படுத்துக்கிட்டா அந்த வீடு இருண்டு போயிரும் என்ன ஒரு அருமையான கருத்து பாருங்கள் உண்மைதானே நமக்கு முடியலை படுத்துக்கிட்டு அம்மா இந்த டாக்டர்கிட்ட போவோம் ஒரு மருந்தை வாங்குவோம் ஒரு நாலு நாள் வீட்டில் பெட் ரெஸ்ட் கிடைக்கிறேன் படுத்துக்குவோம் அப்போ வீட்டுக்கார மாதிரி வேண்டிய பணி விடையெல்லாம் செய்வாங்க நமக்கு வேண்டியதெல்லாம் பண்ணனா அவங்களுக்கு வேண்டியதாக குடும்பம் ஏன்னா உழக்கம் போல பண்ண வேண்டியதாக பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இதே அந்த அம்மாவுக்கு முடியலை படுத்துகிட்டான்னு வச்சுக்கணும் நம்ம என்ன பண்ணுவோம் பார்த்தா டென்ஷன் தான் உச்சத்தில் ஏறும் எந்த ஒரு சாம்பார் வைக்க தெரியுமா ஒரு ரசம் வைக்க தெரியுமா ஒரு அவசரத்துக்கு ஏதாவது ஒன்று பண்ணதேன்னு தெரியுமா ஒன்றும் தெரியாது ஆனால் வந்து பேச்சு மட்டும் நல்லா பெருசாக பேசுவோம் எது வந்தாலும் நம்ம பாத்ரூமில் அப்படின்னு ஒரு வீரா பேர பேசுவோம் ஆனால் நம்ம எதுவுமே பண்ண முடியாது இதெல்லாம் வந்து நடைமுறையும் அன்றாடம் பார்க்கக்கூடிய விஷயங்கள் இது மாதிரி நடைமுறை யதார்த்தங்களை ரொம்ப அழகாக தன்னுடைய கருத்துக்களை இங்கே முன் வச்சுருக்குறாங்க ஹேமா அம்மா அதெல்லாம் கூட கடைசியாக ஒன்று சொன்னாக பாருங்க குடும்பத்துக்கே நீந்தாயி ஆணிப்பார் குடும்பத்தை நல்லா நிலைநிறுத்தி வச்சுருக்கிறேன் நான் ஒத்துக்கிறேன் இல்லைன்னு சொல்லலை நீ ஆணி வேராக இருக்கிற நிறைய சம்பாதிக்கிற ஆணி வேரில் ஏகப்பட்ட சொத்தை குமிச்சு வச்சிருக்கிற இதை எல்லாம் மேலே கொண்டுக்கிட்டு வரணும்ல ஆ மரம் இருந்துச்சுன்னா மரத்துக்கு மேலே கொண்டுக்கிட்டு வந்து அங்கே இருக்கிற இலைகளுக்கெல்லாம் அதை கொண்டுக்கிட்டு போய் அதுக்கெல்லாம் அந்த சாப்பாடை கொடுத்தாத்தேன் அது என்ன பண்ணும் பூ காய் கனி எல்லாம் இங்கே பூத்து கொழுங்கும் அப்போ அந்த மரம் குடும்பங்கிற மரம் வந்து நல்ல செழிப்பமாக இருக்கும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கலாம் அதை விட்டுட்டு நான் ஆணி வேர் உள்ளே உட்காந்துக்கிட்டு மண்ணுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு நான் எதையும் தரமாட்டேன்னு வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த ஆணிவேர் மட்டும் உள்ளே இருக்க வேண்டியது தான் வேற ஒன்றும் பண்ண முடியாது அதனால ஆனிவேர் வந்து உறுதியாக இருந்தாலும் அந்த பலனை குடும்பம் முழுக்க செய்வது அந்த தண்டு பகுதியாகிய நாங்கள் தான் அப்படின்னு சொல்லி இதை விட தெளிவாக சொல்ல முடியாதுங்கிற அளவுக்கு நல்ல தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க ஆக இன்றைய குடும்ப சூழலில் பெரிதும் பொறுப்பு எடுத்துக்கொள்பவர்கள் பெண்கள் தான் அப்படிங்கிற அணியில ஹேமா அம்மா வந்து நல்ல கருத்துக்களை ரொம்ப தெளிவா சொல்லிட்டு போயிருக்கிறாங்க இருந்தாலும் பெண்களை விட ஆண்களே பொறுப்பில் சிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லி தன்னுடைய கருத்தை இங்கே பதிவு செய்ய வருகிறார் சென்னையைச் சேர்ந்த அரவிந்த் ஐயா வாங்க ஐயா உங்களுடைய கருத்துக்களை நீங்க தாராளமா இங்க எதிர்த்து விளாசங்கள் வார்ப்பான் வணக்கம் நடுவர்களே சகோதரி அவர்கள் அருமையா சொல்லியிருந்தாங்க பொய்களை சொல்பவர்கள் ஆண்கள்னு அங்களுக்கு முத முல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நன்றி சொல்ல கடவைப்பட்டிருக்கிறேன் ஒரு பொய் எப்போ உண்மையான பொயின்னு சொல்றாங்களோ அப்பவே அது உண்மைன்னா ஆயிடுச்சு ஸோ அவங்களே எங்களுக்கு பாயிண்ட் எடுத்து கொடுத்துட்டாங்க ஸோ உண்மையான பொய்கள்னு சொன்னது பொய்யான உண்மைகள்னு சொல்லியிருந்தாங்களாம் அது ஒருவேளை அவங்க சைடு வலுவார்ந்துருக்கும் ஸோ அந்த சைட்லேயே அவங்க வந்து எங்களுக்கு எங்க சைடு பேசிட்ட மாதிரி தெரியுது ரொம்ப நன்றி மேடம் ஸோ ஆண்கள் வந்து எப்பயுமே உண்மையை பேசுபவர்கள் பொது நலத்தோடு செயல்படுபவர்கள் அதெல்லாம் அனைவருக்கும் தெரிந்ததே ஸோ தலைப்பு வந்து அந்த காலத்தில் எப்படி இருந்ததுன்றதுல நம்ம சகோதரர் சிந்தல் ஐயா சொன்ன மாதிரி இப்ப யார் பொறுப்போட இருக்கிறா அந்த காலத்தில் பெண்கள் வேலைக்கு போறவங்களோட எண்ணிக்கை ரொம்ப கம்மியாக இருந்தது நிறைய பொறுப்புகள்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ வந்து ரெண்டையும் எடுக்கிறத சொல்லிட்டு ரெண்டையுமே அறகுறையா செய்யற மாதிரி பல பிரச்சனைகள் ரெண்டு கட்டம் வேலை வேலை செய்கிற இடத்துலையும் அவர்கள் நிறைய பிரச்சனை வீட்லையும் நிறைய பிரச்சனை போன அதை பத்தி சொல்ல வருவோம் நான் உதாரணத்துக்கு மகாபாரதத்திலேயே நான் ஒரு உதாரணத்தை சொல்ல முடியும் மாபெரும் அரசின்னு நம்ம சொல்ற சத்தியவதி சத்தியவதி என்ன செஞ்சாங்க தானோட தான் தான் ஆட்சி செய்யணும் எனக்கு அப்புறம் என் மகன் தான் ஆட்சி செய்யணும்ன்ற ஒரு குறுகிய நோக்கத்தோட ஆட்சி செய்யறதுக்கு முழு தகுதி வாய்ந்த பீஷ்மரை சத்திய வாங்கி அவங்க அப்பாவை கதவி கருவிய பண்ணி நீ வந்து பிரம்மச்சாரியாவே இருக்கணும் உனக்கு அப்புறம் மகனை பிறக்கூடாது அவர்கிட்ட சத்தியை வாங்கி வச்சு அவர் வந்து ஆட்சிக்குரிய எல்லா வச்சு ஏற்று நடத்திட்டு இருப்பாரு நாடு அடியக்கூடாதுன்னு சண்டை போடக்கூடாதுன்னு கடைசி வரைக்கும் உயிர் போற வரைக்கும் சண்டை போட்டிருப்பாரு ஆனவுக்கு அந்த அரசியல் பதவியே அந்த அரசர்ன்ற பதவி மட்டும் அவருக்கு இருக்காது அதுக்கு காரணம் சத்தியவதியோட அந்த குறுகிய நோக்கம் தான் ஆழணும் தனக்கு அப்புறம் தன்னோட மகன் தான் ஆழணும் தா மகன் உடம்பு சரியில்லாமல் இறந்ததுக்கு அப்புறம் கூட எப்படியாவது தா மருமகளுக்கு இன்னொரு மகன் உருவாக்கணும்னு சொல்லி தன்னோட மூத்த மகனை கட்டாயப்படுத்தி வர வச்சு அவன் வேண்டா வேண்டான்னு சொல்லி சாமியாரை அந்தவனை கூப்பிட்டு வச்சு வியாசரை குழந்தை உண்டாக வச்சு தன்னோட இன்னும் கண்ணு மகன் உருவாக்கி ஒருத்தருக்கு ஆண்மை பிரச்சனை இருக்கிற மகன் உருவாக்கி பல பிரச்சனைகள் அந்த அவரோட மூத்த மகன் வியாசரை எவ்வளோ சொன்னார் நான் குழந்தைய உருவாக்குனா இது பிரச்சனை இந்த குடும்பமே சண்டை போட்டு போர்ல அழிவுன்னு அவர் எவ்வளவு தட சொன்னார் சொல்ல சொல்ல கேட்காம எனக்கு இன்னைக்கு இந்த பிரச்சனை தீர்ந்தா போறோம் ஃபியூச்சர்ல என்ன ஆனாலும் பரவாயில்ல எனக்கு அப்புறம்ன்றது குறுகிய நோக்கம் அந்த காலத்திலேயே பெண்களுக்கு இருக்குன்றதுக்கு உதாரணம் அது அவங்க செய்து தவறுனால இந்த மகாபாரத்துல தேவையற்ற குறைபாடு உள்ள மகன்கள் ஆட்சிக்கு வந்து அதை மறைக்க அவங்க வந்து பல தீய செயல்களை செஞ்சு அதனால குருச்சேத்திர யுத்தம் வந்து பல குடும்பங்கள் கோடிக்கணக்கான உயிர்கள் மடிந்ததுக்கு காரணம் பெண்ணுடைய அந்த குறுகிய மனப்பான்மை சுயநலம் இதெல்லாம் தான் காரணம்னு இது வந்து அந்த காலத்திலேயே இருக்கு இந்த காலத்துல அரசியலில் ஒரு தனிப்பட்டு வர குறை சொல்ல குறை எடுத்துக்க கூடாதுக்காக நான் போதா ஒரு புராணத்துல இருந்து உதாரணம் சொல்றேன் ஐயா அரவிந்த் ஐயா நல்ல அழகா பேசுறியே நிறைய விஷயம் வச்சிருக்கிறிய மகாபாரதம்லாம் படிச்சு ஏகப்பட்ட விஷயங்கள் உள்ள வச்சிருக்கிறிய நல்லா கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு இருந்தாலும் நம்ம தலைப்பை ஒட்டி இக்கால சூழலில் இன்னைக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத சொல்லி தான் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி கொஞ்சம் பேசுங்களேன் எப்போம் அதுலருந்தா நம்ம எல்லா இடத்துலையும் பார்ப்போம் ஒரு கார் ஒட்டும் போது ரோட்ல ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க காரை ஒழுங்கா ஓட்ட தெரியலன்றதை ஒத்துக்க மாட்டாங்க நீதான் தப்பு செஞ்சேன்னு ஒரேடியா சாதிக்கிறது அமாரி பஸ்ல ஒரு சண்டை வருதுன்னா பாருங்க ஆண்கள் சீட்டுக்குள்ள எங்கேயாவது சண்டை வரணும் பெண்கள் இருக்கக்குள்ள பெண்களுக்குள்ளே எக்கச்சக்கமா சண்டை எனக்கு அது பிரச்சனை இது பிரச்சனைன்னு சின்ன வயசு பெண்கள் கூட எனக்கு கை வலிக்குது கால் வலிக்குதுன்னு போய் சொல்லி எவ்வளவு பேர் தன்னோட பெண் பெண்ணா வீக் வீக்னஸ் நடந்தவங்க பலவீனமானவங்கன்ற எல்லாரும் ஒத்துக்கிறது அந்த மக்களோட பலவீனத்தை யூஸ் பண்ணி அவங்ககிட்ட இருந்து பரிதாபத்தை சம்பாரிச்சு சண்டை போடுற எத்தனையோ பெண்களை பஸ்ல ட்ரெயின்ல ஆஃபீஸ்ல எல்லாரையும் பாக்குறோம் என்னோட ஆபீஸ்ல எத்தனையோ பெண்கள் ப்ரமோஷனை வந்து வேலை செஞ்சு வாங்காம எனக்கு குடும்பத்தில் அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை அதனால ப்ரமோஷன் கொடுங்க உயர் அதிகாரிகளை சென்டிமெண்டை மடக்கி அழுது அழுது ப்ரமோஷன் வாங்குறவங்களை எத்தனையோ பாத்திருக்கேன் எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன் மேடம் ஒரு பாயிண்ட் சொன்னாங்க ஆண்கள் வந்து அழுவாம இருக்கறனால தான் அட்டாக் வருது பிரச்சனை அப்பப்ப கட்டிடுணும் இப்ப இப்படி சொல்ற நீங்களே தான் இதே சமுதாயம் ஆண் அழக்க கூடாதுன்னு சொல்லி சொல்லி வளர்க்குறது வளர்க்குதுன்றது எத்தனை பேரால மறக்க முடியும் எந்த பிரச்சனைய எந்த நம்மளோட தரப்ப எப்ப யார்ட்ட எந்த விதத்துல சொன்னா அது எல்லாருக்கும் பயன் தரும் வகையில் இருக்கும்ன்றத அறிந்து ஆராய்ந்து சொல்பவன் ஆண் எந்த வார்த்தைய எப்ப எப்படி அழுது சொன்னா எனக்கு இது பயனுள்ளதா நினைச்சு த மேல பரிதாபத்தை உண்டாக்கி தன்னோட காரியத்தை வீட்டிலையும் அலுவலத்திலையும் எல்லாத்திலயும் சாதிப்பெண் அதுக்கு பல உதாரணங்கள் சொல்லிக்கிட்டே போலையோ பேர் பண்றதுல சேர்ந்தோம் ஒரு வேலை ஆகல தன்னால ஒரு ரிப்போர்ட் வந்தா தான் தன்னைக்கு டார்கெட்டை ரீச் பண்ண முடியும் அந்த வேலைக்கு நான் எவ்வளவு பண்ணி நான் கஷ்டப்பட்டு எவ்வளவு முயற்சி பண்ணேன் கடைசியில அந்த ரிப்போர்ட் வரல உடனே நீ திட்டம் போட்டு ரிப்போர்ட்டை வரவிடாமல் பண்ணிட்டேன் ஏன் மேலே அப்படியே ஃபுல் பலியை திருப்பி போட்டு என்னை பிடிச்சி நான் ஃபோன் பண்ணி ஸோ இந்த மாதிரி பல விதங்களில் பெண்கள் சுயநலவாதிகளாக இருக்கிறாங்கன்றது தின்னம் பெண்கள்ல எத்தனை வீட்டில் வந்து நம்ம பார்க்குறோம் மாமியார் மருமகள் சண்டை தான் மாமனார் மருமகன் சண்டையெல்லாம் பெருசாக வெளியே தெரியுதா கிடையாது ஏன்னா பெண்கள் மாமியார் வந்து மருமகளைத்தான் சொந்த மகனாக பார்க்கறது மருமகள் மாமியாரை தன்னோட சொந்த அம்மாவை பார்த்துக்கறதில்லை இது வந்து அட்ஜஸ்ட் ஆகுறதுக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும்னு தேவைப்படுதுன்னு மேடம் சொல்றாங்க ஆனால் வாழ்க்கை ஃபுல்லாவா டைம் வாங்குறது ஸோ அதெல்லாம் பெண்களால்தான் பல பிரச்சனைகள் வீட்டுக்குள்ள அது மாதிரி ஒரு சமுதாயத்தை இன்னும் சீரழிச்சுட்டு இருக்கிற வரதட்சணை கொடுமை காரணம் பெண்கள் தான் தான் மகளா இருக்கும்போது மட்டும் ஐயோ என்கிட்டருந்து காசைப்படுங்கிறாங்களே வரதட்சணை கேட்குறாங்களேன்னு புலம்பெற அதே பெண்கள் மாமியாராய் தனக்கு ஒரு ஆண்மகனா இருந்தா அப்போ வரதட்சணை கேட்டு சண்டை போறதவங்க தானே ஸோ இந்த மாதிரி சுயநலவாதிகளா பல பிரச்சனைகள் பெண்கள் இதெல்லாம் தான் அவங்களோட பொறுப்புகள்லாம் ரொம்ப குறையுது அவங்க பொறுப்பாக இருக்க இருந்து செயல்பட வேண்டியவர்கள் இந்த உலகம் நிற்கிறதுக்கு முக்கியமான காரணமாக இருக்க வேண்டியவங்க அவங்க இந்த மாதிரி சின்ன சின்ன குறைபாடுகள் அடுத்தவங்கக்கிட்ட குறை கண்டுபிடிச்சி அதை வச்சு தான் நல்ல ப்ரூவ் பண்ணுறதுக்காக பல சித்து வேலைகள்லாம் செய்கிறனால பெண்கள் வந்து உலகை பல துன்பங்களுக்கு காரணமாக இருக்கிறாங்கன்றதை நான் ஆனித்தனமாக எடுத்து சொல்கிறேன் அது மாதிரி பெண்கள் வந்து அம்மாவாக இருக்காங்க அன்னை அண்ணையோட அன்புக்கு ஈடு எதுவுமே கிடையாதுன்னு எவ்வளோ பேர் சொல்லுவாங்க அதே அன்னையோட அன்பு தான் சொந்த குழந்தைக்கு தானே இருக்கு அதே வேற குழந்தைக்கு இருக்கா தன்னோட தங்கச்சியோட குழந்தை தங்க தங்கச்சியோட குடும்பம் மாட்டிட்டு இருக்கு திடீர்னு அவரோட கண கணவர் இறந்துட்டா இல்லை அந்த மாதிரி சூழ்நிலைல அதே குழந்தைய தான் குழந்தையா வச்சு பாதுகாத்து வளர்ப்பால அதே பெண் கிடையாது சொந்த பிள்ளைய மட்டும்தான் அதுதான் முக்கிய முக்கியம் பாக்குறவன் அது வந்து ஒரு சுயநலமே தவிர அது வந்து பொதுநலமான அன்பு கிடையாது ஸோ அது ஒரு பிரச்சனை இருக்கு ஆண்கள் ஆணி வேறதான் இருக்காங்க மேலே தண்டா நாங்கள் இருக்கிறோன்னு சொல்கிறோம் சொல்றாங்க அந்த தண்டு ஒழுங்காக செயல்பட்டா எல்லாருக்கும் எல்லா எல்லா இலைகளுக்கும் சமமாக போய் எல்லாம் போய் சேரணும் அது சேருதா அந்த சந்தேகமான விஷயம் அது மேடம் யோசிக்கணும் அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் சைக்கிளிங் வாங்குறாங்க நாங்கள் வர சொல்றேன்னு சொல்கிறோம் வீட்டு வேலைகள் எல்லாம் ஒழுங்கா செஞ்சா எதுக்குமா சைக்கிளிங் எல்லாம் வாங்கி தேவை எல்லாம் வீட்டுக்கு செலவு வைக்கணும் வீட்டு வேலைகளை செஞ்சாலே உடம்பு ஆரோக்கியமா அந்த காலத்துல பெண்களுக்கு இருந்திருக்கேன் உங்க பாட்டிமார்கள் உடம்பெல்லாம் பாருங்க எவ்வளவு ஆரோக்கியமா இருந்திருக்காங்க பெண்கள் வந்து இன்னைக்கு சந்தோஷமா இருக்கணும் வருங்கால சந்தோஷம் மட்டும் போறாதுன்னு நிறைய செலவு பண்ணுன்னு சொல்றாங்க செலவு வந்து தேவையான செலவா இருக்கணும் பக்கத்து வீட்டுல ஒருத்தன் வாங்கிட்டான்றதுக்காக பக்கத்து வீட்டுல எனக்கு தேவையோ தேவையில்லையோ அதை நான் வாங்கியே தீருவேன் அப்படின்னு அடம்பிடிக்கிச்சு செலவு பண்றது ஊதாரித்தனமான செலவா இல்லை இன்னைக்கான தேவையானத நீங்களே யோசிச்சுக்கோங்க ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஆண்கள் வந்து மழை போல நான் வந்து எல்லாருக்கும் பயனுள்ளவனா இருக்கணும்னு நினைச்சு ஊருக்கே ஊருக்காக உலகத்துக்காக வேலை செய்வர்கள் ஆண் பெண் ஒன்று வெறும் வீட்டில் இருக்கிற ஒரு பக்கெட் இல்லை ஒரு டேம் போலன்னு சொல்லலாம் என்னை சார்ந்தவர்கள் பயனடைவதற்காக நான் என்னவென்னாலும் செய்வேன் அவங்களால எனக்கு பயன் இருக்கு அதனால அவங்களுக்காக நான் செயல்படுவேன்னு செயல்படுறவங்க பெண்கள் ஸோ என்று ஆண்கள் தான் பொறுப்பானவர்கள் என்று கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் அந்த காலத்துல இருந்தே பெண்கள் சுயநலவாதிகள் மகாபாரதத்துல இருந்து ஆரம்பிச்சார் ஆரம்பிச்ச எல்லா கதைகளையும் சொல்லி ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தா பெண்கள் ஒரு சுயநலவாதிகள் அப்படிங்கறத அவருடைய ஒட்டுமொத்த குற்றச்சாட்டாக இருக்குது மொத்தத்தில் பெண்கள் நல்லவர்கள் இல்லை அப்படிங்கிறதையும் ரொம்ப அழுத்தமாக சொல்லிட்டார் தான் வீடு நல்லா இருக்கணும் தான் குடும்பம் நல்லா இருக்கணும் தன்னுடைய குழந்தைகள் நல்லா இருக்கணும் இப்படி தான் நினப்பாங்களே தவிர அடுத்தவங்களை பற்றி யோசிக்க மாட்டாங்க இன்னொன்று பொறுப்புங்கிறதெல்லாம் உங்களுக்கு கிடையாது என்னதான உட்டுக்கு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க நிறைய அழுது அழுதே காரியங்களை சாதிச்சிருவாங்க ஒரு வீரமாக சண்டை போட்டு ஜெயிக்கணும் தன்னுடைய திறமை வழிகாட்டணும் அப்படிங்கிற மாதிரியான திறமைகள்லாம் வந்து ஆண்கள்கிட்ட தான் இருக்குது பெண்கள் வந்து அழுது சாதிக்கக்கூடியவர்கள் பெண்களுக்கே பெண்கள் எதிரியாக இருக்கிறாங்க எங்கேயாச்சும் ஒரு மாமனார் மருமகம் ஜண்டை போட்டுக்கிறாங்களா ஏதோ கொஞ்சம் நேரம் ஜண்டை போட்டுக்க அப்புறம் போயிடும் ஆனால் அந்த மாமியார் கூட இருந்துக்கிட்டே அதுகளை வாழம் கூடாமல் சாகம் கூடாமல் போட்டு பாடாப்படுத்தி இந்த மாதிரிலாம் பண்ணுறது யார் பண்ணுறா ஒரு மாமியார் தான் இப்போ வீட்டு நல்லா பார்த்தா எதுக்கு போய் எக்ஸசைஸ் பண்ணாலும் சைக்கிளிங் வாங்கணும் இதெல்லாம் தேவையாக இருக்கிற வேலைகளை பாருங்கம்மா ஆண்கள் வந்து ஊருக்கு உழைப்பவர்கள் நாட்டுக்கு உழைப்பவர்கள் இந்த உலகத்தையே நாங்கள் வந்து எப்படி மாற்றலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் கெடுதலான விஷயங்களை நிறைய பண்றிய அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை குற்றச்சாட்டுகளை அள்ளி அள்ளி கொட்டியிருக்கிறார் பெண்கள் பொறுப்பற்றவர்கள் ஆண்கள் பொறுப்பு மிக்கவர்கள் அப்படிங்கிறத தன்னுடைய கருத்தை இங்கு பதிவு செஞ்சுட்டு போயிருக்கிறார் சென்னையிலிருந்து அரவிந்த் இதற்கு பதில் சொல்வதோடு தன்னுடைய கருத்தையும் இங்கு பதிவு செய்ய முன்வருகிறார் மதுரையிலிருந்து ஜோஸ்க்கும் புகழ் பரவி மனதிலும் நீங்க இடம் பிடித்த உறவுகளுக்கு முதல் வணக்கம் நல்லதொரு பட்டிமன்றம் ஒன்றை நடத்தி அதில் நல்லதொரு தலைப்பிற்கு நல்லதொரு தீர்ப்பை வழங்க வந்திருக்கும் எம் நடுவர் அவர்களுக்கும் பொய்யான உண்மைகளையே திரும்ப திரும்ப நாங்கள் பேசுவோம் என்று காத்திருக்கும் எம் எதிரணி சகோதரர்களுக்கும் இன்றைய குடும்ப சூழலில் பெரிதும் பொறுப்பு பெண்களே என்று என்னோடு இணைந்து வாதிட வந்திருக்கும் என் சக அணி தோழிகளுக்கும் தோழருக்கும் என் முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய சூழலில் பெரிதும் பொறுப்பு பெண்களே என்ற தலைப்பில் வாதிட மதுரையிலிருந்து உங்கள் ஜோஸ்பின் நடுவர் அவர்களே சற்று நேரத்திற்கு முன் ஐயா அரவிந்த் அவர்கள் பேசிவிட்டு அமர்ந்திருக்கிறார் அவர் பேசிய சில கருத்துக்களை இப்போது நான் வாதிட வந்துள்ளேன் இந்த காலத்து ஆண்கள் மட்டும் வந்து மகாபாரதத்துல அந்த காலத்திலையும் பீஸ்மர் பத்தி எல்லாம் ஒரு கதையெல்லாம் சொல்லிட்டு போய் உட்கார்ந்தாரு ஐயா அரவிந்த் ஐயா அந்த கால ஆண்களின் பொறுப்புகளையும் நான் லிஸ்ட் போட்டு காட்டுறேன் கேளுங்க மகாபாரதத்தில் ஒன்றுக்கு ஐந்து கணவர்கள் சேர்ந்து ஆடிய சூடாட்டத்தில் கட்டிய மனைவியை பணையமாக வைத்தாடி அந்த ஆட்டத்தில் தோற்று மனைவியை விட்டு வந்தார்கள் இது உங்களுக்கு தெரியுமா இதுவும் மகாபாரதத்தில் உள்ள ஒரு கதைதான் இன்னொருவர் பொய்யே பேசாதவர் ஹரிச்சந்திரன் நடுக்காட்டில் தன் மனைவியை தவிக்க விட்டு ஓடியவர் இப்படியெல்லாம் நீங்கள் சொன்னிகாசங்களிலும் இருக்கிறார்கள் ஆண்கள் எவ்வளவு பொறுப்புள்ளவர்களாக என்று நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள் நடுவர் மதுரையில் பாண்டிய மன்னன் சபையில் தன் கணவன் அநியாயமாக குற்றம் சாட்டப்பட்டு கொல்லப்பட்டதை பார்த்து வெகுண்டு கண்ணகி சாபத்தால் தான் மதுரை மாநகரை எரிந்து தீக்கிரையானது அது அவள் கணவன் மேல் வைத்த தூய அன்பினாலும் பரிசுத்தமான பக்தியினாலும் தான் கட்டிய மனைவியின் கொண்ட சந்தேகத்தின் விளைவாக அவளை தீக்குளிக்க வைத்ததும் கணவன் அதே கணவன் இறந்த பிறகு உடன்கட்டை ஏறுவதும் மனைவிதான் மனைவி இறந்து எந்த கணவனாவது சொண்டு விரலையாவது துண்டித்துக் கொள்ள முன் சொல்லுங்கள் நடுவர் அவர்களே நமக்கு ஒன்னும் தெரியாதம்மா எல்லாம் பேசுனதெல்லாம் அரவிந்தையதான் பேசினாரு நான் சும்மா கேட்டுக்கிட்டுதான் இருந்தேன் தந்தை இல்லாத வீட்டில் தந்தை இறந்த வீட்டில் வளரும் பிள்ளைகள் எந்த குறையும் தெரியாமல் ஒழுக்கத்துடன் பேர் அளவுக்கு வளர்ந்து நிற்பார்கள் ஊரில் உள்ள அனைத்து தந்தைகளும் ஒன்று சேர்ந்தால் கூட ஒரு தாய்க்கு ஈடாக மாட்டார்கள் தாய்க்கு பின் தாரம் என்றுதான் சொல்லி இருக்கிறார்கள் தந்தைக்கு பின் கணவன் கணவனுக்கு பின் தாத்தா கொள்ளு தாத்தா என்றெல்லாம் யாரும் சொல்லல நடுவர் அவர்களே ஆண்களுக்கு தான் கால் கட்டு போட வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள் கட்டவிழ்ந்து பொறுப்பில்லாமல் பிரியும் காளைகள் அவர்கள்தான் யாரும் பொண்ணுக்கு கட்டுப்போட சொன்னதில்லை ஒரு பெண் வீட்டில் இருப்பாளானால் அந்த வீட்டில் கணவனுடைய நண்பர்கள் சிகரெட் பிடிப்பது மதம் இருந்துவது போன்ற தீய செயல்களில் ஈடுபட மாட்டார்கள் மனைவி வீட்டை விட்டு வெளியில போயிட்டாங்கன்னா கணவனுக்கு கொண்டாட்டம் தான் உடனே ஊர்ல உள்ள அனைத்து நண்பர்களுக்கும் வரவழைச்சு வீட்டுல ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமா தான் இருப்பாங்க ஒரு படத்துல கூட பார்த்திருப்பீர்கள் ஜனகராஜ் மனைவியை பிரசவத்திற்காக பஸ்ஸில் ஏற்றுவிட்டு அந்த சந்தோஷத்திலே ஊருக்கு போயிட்டா போயிட்டான்னு அடுத்த ஊருக்கு கேட்கிற மாதிரி சந்தோஷமா கத்துவாரு அது நில நல்ல நடுவரவர்களே நிஜம் பெண்கள் அப்படியல்ல கணவன் வீட்டில் இல்லை என்றால் சரியாக சமையல் கூட செய்து சாப்பிட மாட்டார்கள் கேட்டா என் ஒருத்திக்கு எதுக்கு செய்து வீணா கணும் என்பார்கள் எப்போதும் அவளுடைய உலகம் கணவனை சுற்றித்தான் இருக்கும் நடுவர் அவர்களே விசுசாரோட சம்சாரம் அது மின்சாரம்ங்கிற குடும்ப சித்திரம் நூறு நாட்களை கடந்து வெற்றிகரமாக ஓடிச்சு நீங்களும் பாத்திருப்பீங்க அந்த கதையில மாமியார் மருமகள் நாத்தனா இருக்கு பிரச்சனை இல்ல வீணா பிரச்சனையை கிளப்பி நடுவே ஒரு கோடை போட்டு தனக்குத்தானே சூனியம் வச்சுக்கிட்டு பின்னாடி வருத்தப்பட்டது யாருன்னு சொல்லுங்க பாக்கலாம் அவனால செவருண்ட குடும்பத்தை மானே அவனோட மனைவி எவ்வளவு அழகா சேர்த்து வச்சா பாத்தீங்களா இதுதான் இன்றைய பல குடும்பங்களின் நிலையும் அடேங்க அப்பா அதெல்லாம் என்ன மாதிரி படம் அது இன்னைக்கும் அந்த வசனங்கள்லாம் அப்படியே மனசுல நிக்கதில்ல அதுல அந்த விசுசார் சொல்லி வருவாருங்க கோதாவரி வீட்டுக்கு குறுக்கால கோடு ஒண்ணுகளிடி மிஸ்டர் சிதம்பரம் லக்ஷ்மணன் சீதை கீ கழிச்ச கோட்டை விட சக்தி வாய்ந்த கோடாக்கும் இது நானும் சரி எனக்கு உண்மையா பிறந்தவங்களும் சரி இனிமேல் இந்த கோட்டை தாண்டி அந்த பக்கம் வரமாட்டோம் அதே மாதிரி நீங்களும் இந்த பக்கம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்ன மாதிரி தனக்குத்தானே சூனியை வச்சுக்கிறதுக்கு அந்த கோடு வரைஞ்சார் ஆனாலும் அந்த கோட்டினால்தான் அந்த கதையை அப்புறம் வளரும் இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய அந்த பெண் கதாபாத்திரம் அந்த லக்ஷ்மி அவங்க வந்து அந்த குடும்பத்தை மறுபடியும் சேர்த்து வைக்கிறதுக்கான முயற்சி அடைஞ்சிவாங்க இந்த மாதிரியெல்லாம் பார்க்கும்போது பெண்கள் தான் பொறுப்புள்ளவர்களோ அப்படிங்கிற மாதிரி கூட தோணுது சரி பேசுங்க பார்ப்போம் கடைசியில் ஒரு முடிவுமா பேசு அதுபோல எதிரணி தோழர்கள் வந்து வாய் பிடிச்சதோ மாங்காய் பிடிச்சதோன்னு பேசிட்டு இருக்கிறாங்க நடுவர் அவர்களே வரத சிறை மாமியார் கொடுமை நாத்தனார் கொடுமை எல்லாம் வர காரணகர்த்தா யாருன்னு நினைக்கிறீங்க சாட்சாத் கணவன் சேத்த பணத்தை சிக்கனமா செலவு செய்ய தெரியணுமா அம்மா கையில கொடுத்துட்டு போ செல்ல கண்ணு அவங்க ஆறு ஆக்குவாங்க சின்ன கண்ணு இதுவே பெண்களின் பெருமை அன்றைய காலத்தில் கடுகிடப்பா மிளகிடப்பால சேர்த்த பெண்கள் இன்று பேங்க் பற்றி நன்றாக தெரிந்து வச்சிருக்காங்க கணவர் தரும் பணத்தில் வரவுகளை செலவும் செலவு செய்து மிச்சமும் பிடிக்கிறார்கள் இன்று நாட்டில் குடியார்கள் நிறைய இருக்காங்க அவங்க வீட்டுலாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நிச்சயமா ஒரு தியாகம் உருவமான பெண் நிச்சயமா இருப்பாங்க எங்கேயாவது வீட்டு வேலை செஞ்சால் தன் குழந்தைகளை படிக்க வைக்கும் தாய்மார்கள் இன்று நாட்டில் அதிகம் மாதா பிதா குரு தெய்வம் என்றார்கள் நம் பெரியவர்கள் அதில் கூட முதல் மரியாதை பெண்களுக்குத்தான் குழந்தைகளின் படிப்பு என்று எடுத்துக்கொண்டால் இன்று பல ஆண்களுக்கு தம் பிள்ளைகளின் படிப்பு நிலை என்ன என்று தெரியாது அதை பொறுப்புடன் கவனித்து பிள்ளைகள் சரியாக படிக்கவில்லை என்றால் அவனை கவனித்துக் கொள்ளும் பங்கு பெண்களுக்கு தான் அதிகம் அதை யாரும் மறுக்க முடியாது எல்லால் அகத்திருக்க இல்லாதது ஒன்றில்லை நான் மீண்டும் ஒரு விஷயத்த சொல்ல உங்கள்ட்ட ஆசைப்படுறேன் பெண்கள் தான் நாட்டின் கண்கள் ஒரு வீட்டில் பெண் இல்லை எனில் அதை வீடு என்றே கூற முடியாது பணம் கொண்டு வந்து கொடுத்தால் தானே குடும்பம் ஒரு பல்கலைக்கழகமாகும் அப்படின்னு எதிரணி சொல்றாங்க அந்த ஒரு வேலை தானங்க ஆண்கள் செய்யறாங்க ஒவ்வொரு நாள் எழும்போது இன்று எலக்ட்ரிக் பில் கட்டணுமா மளிகை ஜாமா வாங்கணும் எல்ஐசி கட்டணும் லோன் கட்டணும் தண்ணி பில் கட்டணும் என்று ஒவ்வொன்றையும் பட்ஜெட் போட்டு செலவு செய்வோல் பெண்தான அதுவும் வேலைக்கு போகும் பெண்களோட கொடுமை இன்னும் அதிகம் வேலைகளை பார்த்து விட்டு போய் வந்து குழந்தைகளையும் கவனிச்சு கொள்ளணும் இப்படி எல்லாம் வரவங்க பஸ் சீட்ல ஆண்கள் வந்து அமைதியா போறாங்களாம் பெண்கள் வந்து அடிதறி சண்டை போறாங்களாம் ஐயா அரவிந்த் ஐயா அவர்களே வீட்டில் இவ்வளவு பொறுப்புகளையும் இவ்வளவு வேலைகளையும் செய்து விட்டு அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுடைய உடல்வழி உங்களு ஒரு நாள் தெரிஞ்சுக்க முடியுமா உணர முடியுமா முதலில் உணர்ந்திருந்தால் நீங்கள் இப்படி பொறுப்பற்றத்தனமாக இங்கே பேசி இருக்க மாட்டீர்கள் இதிலிருந்தே உங்கள் பொறுப்பு எவ்வளவு என்று நன்றாக தெரிகிறது ஐயா அது வந்து சிம்பதி கிரியேஷனோ சென்டிமெண்ட் கிரியேஷனோல்லாம் இல்லையா உண்மையான வழி உடம்புல ஏற்பட்ட வழியோட அந்த இதுதான் நிக்க முடியாம பெண்களை வசுல உட்கார ஒரு இடம் கிடைக்காதா அந்த இடத்துலயாவது உட்கார்ந்து போக மாட்டோமா ஓய்வு தோண வைக்கிற ஒரு உணர்வு அந்த உணர்வை வந்து புரியணும் வாய்கள்ல சொல்லி எல்லாம் உங்களாலிட்ட உணர வைக்க முடியாதுங்க அடுத்து அலுவலகத்துக்கு போய் வந்து அதாவது ஆபிஸ்க்கு குடும்ப தலைவர்கள் எடுத்துக்கோங்க நடுவர்களே ஆபீஸ்க்கு போயிட்டு வந்தாங்கன்னா ஒன்னு டிவி பார்ப்பாங்க இல்லைன்னா கம்ப்யூட்டர் முன்னாடி போய் அமைஞ்சு அமர்ந்துகிட்டு என்ன பண்றாங்க வாட்ஸ்அப்பு இப்படி உக்காந்துருப்பாங்க மனைவிக்கு உதவி செய்யலாம்ல சமைக்கலாம் பாத்திரம் தேய்த்து கொடுக்கலாம் ஆனால் தொண்ணூத்தி ஒன்பது சதவிகிதம் பெண்களே அனைத்து வேலைகளையும் பார்த்துக் கொள்கின்றன ஏம்மா ஆண்களை போட்டு இந்த தாக்கு தாக்குறிய காய்கறி நறுக்கிறது பாத்திரம் கழுவுறது இந்த வாஷிங் மிஷின்ல துணி எல்லி போடுறது இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள்லாம் பாக்குற ஆம்பளை இருக்கிறார்கள் நீங்களை கணக்கு போலவே எல்லாத்து விடாதீர்கள் ஆடை வாங்குவதையே எதிரனியினர் கூறி கொண்டிருக்கின்றனர் தினமா கடைக்கு சென்று படவ வேண்டும் வருஷத்துக்கு ஒரு முறையா தீபாவளி ரம்ஜான் பொங்கல் கிறிஸ்துமஸ் இப்படி பண்டிகை காலங்கள்ல மட்டும் தான் எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம் எனது அருகில் உள்ள ஒரு வீட்டுல அந்த அக்காவுக்கு வந்து மாப்பிள்ளை பார்க்கறது பெண் பார்க்க மாப்பிள்ளை வீட்டார் வந்து வீட்டுக்கு வந்திருந்தாங்க அவர் வந்து மதுரை என்னுடைய மதுரை அந்த இதுல மதுரைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் இருக்கும் வசிக்கும் ஒரு குடும்பத்திலிருந்து பெண் பார்க்க மாப்பிள்ளை வீட்டார் அதுல பாத்தீங்கன்னா அவங்களுடைய அந்த கிராமத்து தோணி எல்லாமே நல்லா தெரியும் அவர் ஒரு கொஞ்சம் நல்லா படிச்சவரு ஒரு அரசு உத்தியோகத்துல இருக்கக்கூடியவர் இருந்தாலும் பாத்தீங்கன்னா அவர் போட்டு வந்த ட்ரெஸ்ஸ பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண டிஷர்ட் அவருடைய பல்ல பாத்தீங்கன்னா இந்த கமலஹாசனோட ஒரு படத்துல வந்து எத்திக்கிட்டு இருக்கும் பல்லு வந்து வெளியில அது மாதிரிக்கு அவர் ஒரு தோரணையில தான் வந்தார் அப்ப எல்லாரும் கூட சொல்லுவாங்க பெண்ணு அந்த அக்கா வீட்டில நானும் கூட போய் தான் நின்று நடுவர் அவர்களே அப்ப அந்த அக்காவுக்கு வந்து பெண் பாத்துட்டு கவர்மெண்ட் உத்தியோகம் நல்ல பையன் ஓகே முடிக்கலாம் இவரை முடிச்சுக்கப்பா வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்லி அந்த அக்காவை சம்மதிக்க வச்சுட்டாங்க அந்த அக்காவும் திருமணம்லாம் முடிச்சுட்டாங்க முடித்ததுக்கு அப்புறம் அவரை வந்து திருமணத்திற்கு முன் திருமணத்திற்கு பின் ஆண் என்று நாம் பார்க்க பார்க்க போனால் அவர் திருமணத்திற்கு முன்னாடி வந்து எத்துப்பள்ளோடையும் சோடைய கிராமத்து பாணி அதை தவறாக சொல்வதற்கு ஒன்றும் அவர் இருந்தது வந்து அவ்வாறு இருந்தார் ஆனால் இன்று திருமணத்திற்கு பின் அந்த ஆணானவர் எப்படி மாற்றப்பட்டார் என்றால் ஒரு பெண்ணால் அவருக்கு பார்த்து பார்த்து உடை எடுத்து கொடுத்து அழகான ஒரு இன்னைக்கு ஒரு ஜென்டில்மேன் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் சார் கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க சூப்பரா மாறிட்டீங்க சார் ரொம்ப நல்லா இருக்கிறீங்க இன்னைக்கு மாறி இருக்கிற நடுவர் பதினாறு வயது சப்பானியா இருந்தவரை சிவாவா மாத்திருக்காங்க அப்படின்னா அதுதான் அந்த பெண்களுக்கு உரிய பொறுப்பு அப்படிங்கிறது இதெல்லாம் தெரியாம நீங்க வாட்டுக்கு வந்து என்னத்தையே பேசுறீங்களே அரவிந்தையா இந்த பாருங்க எவ்வளவு விஷயங்கள் அள்ளி கொட்டிட்டு இருக்காரு ஒரு வீட்டில் கணவன் சரியில்லை தினமும் குடித்து விட்டு வந்து காசை குடும்பத்திற்கு கொடுக்கற என்று வைத்துக் கொள்வோம் உடனே அந்த மனைவி என்ன செய்வாள் படித்தவளாக இருந்தால் ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போவாங்க போய்ப்பு தன் பிள்ளைகளை காப்பாற்றுவாங்க இல்லையா படிக்காதவர்களா இருந்தா கூலி வேலைக்கு சென்றாவது தன் குழந்தைகளை காப்பாற்றுவாள் பல ஆண்களுக்கு குடும்பம் பற்றி நினைப்பே இருப்பதில்லை சம்பாதிப்பது குடிப்பது என்றே பலரின் வாழ்க்கையை சென்று கொண்டிருக்கிறது அதை கண்கூட நிச்சயம் பார்த்துட்டு தான் இருக்கிறோம் நம்ம எல்லாரும் முட்டையிடும்ார்த்தக்குத்தான் வழிரியும் என்று ஒரு சொலவடை உண்டு நிச்சயமாக உங்களுக்கு வந்து இந்த சொலவடையோட அர்த்தையும் அர்த்தமும் தெரியும் எங்களோட உங்களுக்கு புரியும் நிச்சயமா நீங்க தான் நல்லது ஒரு வழங்க போறீங்க பெண்கள் அழகாக உடுத்திக்கொள்ளவும் நகைகள் போடவும் பொறுப்பில்லாமல் ஆசைப்படுகிறார்கள் என்பது எதிரணியின் குற்றச்சாட்டு ஒரு சின்ன திருத்தம் ஆசைப்படுவது உண்மைதான் ஆனால் பொறுப்பில்லாமல் என்று சொன்னதுதான் சரியில்லை பெண்களின் தங்க காப்பு கூட குடும்பத்தில் ஒரு பண நெருக்கடி வந்தால் தங்கா காப்பாகிவிடும் என்பது உண்மைதான் ரெண்டு பேரும் பொறுப்பானவர்கள் தான் இல்லைன்னு சொல்லல ஆனா அதிகம் பொறுப்பு யாருக்கு இதுதானே கேள்வி மனைவிக்கு தான் இதில் உங்களுக்கு சந்தேகம் கூட இருக்கா குடும்பங்களில் கணவன் கைவிட்டு சென்ற பிறகு அல்லது இறந்த பிறகு நாலு வீடுல பத்து பத்திரம் தேச குழந்தைகளை முன்னுக்கு கொண்டு வருகிறாள் மனைவி இன்றைய குடும்ப சூழலில் அதிக பொறுப்பு பெரிதும் பொறுப்பு எடுத்துக் கொள்பவர்கள் என்று வாதிட்டு என் வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடை நன்றி வணக்கம் தளர்ச்சியை நாளைய நட்டுமையில் கேட்டுச் சொல்லுங்கள்